ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபினம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஆவஹந்திஹோமஹா என்கிற தலைப்பில் ஆவஹந்திஹோமத்துடைய பெருமைகளையும் அதில் நாம் உபயோகிக்கக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் விரிவாகப் பார்த்துன்னு வரும் அதில் இதுவரை இந்த ஆவஹந்திஹோமத்திற்கு அங்கமாக சொல்லப்பட்ட ஜபத்தினுடைய அர்த்தத்தையும் அந்த மந்திரத்தினுடைய பெருமைகளையும் பார்த்தோம் அடுத்ததாக ஹோமம் செய்யக்கூடியதான மந்திரத்தினுடைய பொருளை பார்க்க போகிறோம் பன்னெண்டு ஆகுதிகளாக அந்த மந்திரம் அமைஞ்சிருக்கு அவஹந்தி ஹோமஹா என்பது பன்னெண்டு ஆகுதிகளாக செய்யணும் அதாவது பன்னெண்டு ஹோமம் பண்ணணும் அந்த மந்திரங்கள் அற்புதமாக பிரார்த்திக்கிறது இந்த அவகந்தி ஹோமத்தில் ஹோமமானது எதையெல்லாம் பிரார்த்திக்கிறதுன்னா ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்கிறது விபூதியை பிரார்த்திக்கிறது அப்படின்னு நமக்கு மகரிஷிகள் காண்பிச்சுருக்கா விபூதிஹி அப்படின்னா ஸ்ரீஹி லக்ஷ்மிஹி புஷ்டிஹி கீர்த்திஹி இவைகளுக்கெல்லாம் விபூத்தின்னு பேர் ஸ்ரீஹி அப்படின்னா கிரகம் வீடு வாகனம் மனைவி குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் ஸ்ரீஹின்னு பேர் லக்ஷ்மீஹின்னா நம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதான பணம் அதற்கு லக்ஷ்மீஹின்னு பேர் புஷ்டிஹின்னா தேக ஆரோக்கியம் கீர்த்திஹின்னா நல்லோருடைய சேர்க்கை நல்லோர்களுடைய நல்ல அறிவுரைகள் இவை நாளுக்குந்தான் விபூத்தின்னு பேர் இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த அவகந்தி ஹோமம் இதற்கு பலன் அந்த வஸ்துக்கள்ல எல்லாம் ஈஸ்வரன் வாசம் பண்ணுறார் அனைத்துமாக ஈஸ்வரனை அனைத்து வஸ்துக்களையும் ஈஸ்வரனாக பார்க்கணும் என்பது நம்முடைய சித்தாந்தம் அனைத்து வஸ்துக்களிலுமே தேவதாத்துவம் இருக்கு அதனாலே தான் எழுந்ததிலிருந்து பூமியை பார்த்து பிரார்த்தனை என்ன பூமியிலே தேவதைகள் இருக்கா ஜலத்தை பார்த்து பிரார்த்திக்கணும் தண்ணீரில் தேவதைகள் வாசம் பண்ணுற ஒன்றும் இல்லை நாம் ஒரு இடத்துல உட்காடுறோம்னா உட்காடுறதுக்கு ஒரு ஆசனம் போட்டுக்கிறோம் அது பலகாயோ துணியோ பாயோ எதை போட்டுண்டு உட்கார்ந்தாலும் அதில் தேவதாத்துவம் இருக்குது அதனாலே தான் காலால் இழுத்து போட்டுண்டு ஆசனத்தை உட்காரக்கூடாது ஆசனத்தில் உட்காரக்கூடாது இங்கேயோ வெளியில் போகிறோம் ஒரு ஆசனம் போட்டிருக்குன்னா காலால் இழுத்துட்டு உட்காடுறது அப்படிங்கிறது கூடவே கூடாது அப்படி உட்கார்ந்தால் பைல்ஸ் வியாதியினாலே பீடிக்க வேண்டி வரும் அப்படி காலால் இருக்கக்கூடாது ஏன்னா அதில் தேவதைகள் வசம் பண்ணுற அப்படி அனைத்து வஸ்துக்களிலும் தேவத்தையாக பார்க்கணும் என்பது தான் நம்முடைய சித்தாந்தம் அப்படி இந்த ஐஸ்வர்யங்களில் ஐஸ்வர்ய ரூபமாக இருக்கக்கூடியதான ஈஸ்வரனை பிரார்த்திக்கிறது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் ஆவந்தீவிதன் வானா கணாச்சிமாத்மும்மாவச்சே தோமேவோமேனு மொதல் மந்திரம் ஆவந்தீவிதன் வான ஐஸ்வர்ய ரூபமாகவும் அக்னிரூபமாகவும் உள்ள அந்த தேவதையை நாம் பிரார்த்திக்கிறோம் அவகந்தி அனைத்தையும் எனக்கே அடையும்படியான சக்தியை உடைய தேவதை நீ வித்தன்வானா வித்தன்வானா அப்படின்னா விஸ்தாரயந்தின்னு அர்த்தம் நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவள் குர்வானாச்சீரமாத்மனஹா எங்கிட்ட என்ன வஸ்து இருக்கோ அது பனங்காசாக இருந்தாலும் சரி வீடு வாசலாக இருந்தாலும் சரி அதை ஸ்திரமாகவும் அதிகப்படுத்தும்படியாகவும் நிசயணும் குர்வானாச்சீரமாத்மனஹா சிரமாத்மனஹா குர்வானா சிரம் நீண்ட காலம் தீர்க்கமாக நீண்ட காலமாக ஆத்மனக எனக்கே உடையதாக எங்கிட்ட இருக்கிற வஸ்து ஆகணும் கொஞ்ச நாளைக்கு என்னிடத்துல இருக்குது அப்புறம் இன்னொரு திரட்ட போகிறதுன்னு இருக்கக்கூடாது என்னிடத்துல நீண்ட காலம் ஸ்திரமாக இருக்கணும் அப்படி இருக்கும்படியாக செய்ய முடியும் உன்னாலே அப்படி எனக்கு செய்யணும் மேலும் வாசாகும் சி மகாவஸ் ச அன்னபானே சர்வதா தத்தோமே ஸ்ரீ ஜமாவகா எங்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை எப்படியெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா வாசாகும் சி நல்ல வஸ்திரங்கள் வஸ்திரம்னா உடம்பை மறைக்கக்கூடியதான வஸ்திரம் அப்படி எனக்கு கொடுக்கணும் பணம் நிறைய இருக்குது ஆனால் கட்டிக்கிறதுக்கு வேஸ்ட்டு இல்லைன்னு பிரயோஜனம் இல்லை அப்படி நாம் பார்த்துருக்கோம் ஒரு காலத்தில் மெட்ராஸில் வெள்ளம் வந்த போது வெள்ளம் ஊருக்குள்ளே நுழைஞ்சி வீட்டுக்குள்ளெலாம் வெள்ளம் வந்துடுது பேங்க் பேலன்ஸு நிறைய இருக்குது லட்சக்கணக்கில் இருக்குது ATM card இருக்குது ஆனால் ஒரு ரூபாய் கூட நமக்கு பயன்படாமல் இருந்தது ஒரு உணவு இல்லை ஈரத்துணியை கட்டிகிட்டு எத்தனை கஷ்டப்பட்டோம் அப்படி இருந்தது ஒரு காலத்தில் ஒரு நாள் அப்படி பார்த்தோம் பணம் இருந்தும் இல்லாதவனாகத்தான் இருந்தோம் ஏழை பணக்காரன் அனைவரும் சமமாக இருந்த காலம் அது அப்படி இருக்கக்கூடாது வாசாகும் சி நினச்சபொழுது எனக்கு கட்டிக்கும்படியாக வஸ்திரங்கள் இருக்கணும் காவஷ்ட நல்ல பலவிதமான பசுக்களோடு நிறைஞ்சி நான் இருக்கணும் நான் சாப்பிடக்கூடியதான பால் அப்படிங்கிற வஸ்து சுத்தமான பாலாகவே இருக்கணும் பால்ங்கிற நிறத்தில் இருக்கக்கூடாது அந்த பாலை கொடுக்கக்கூடியதான சக்தி பசுக்களுக்கு உண்டு நாம் நினச்சா ஒரு பால் உற்பத்தி பண்ண முடியுமா பண்ண முடியாது மாடு தானே அப்படின்னு பசுக்களை நினைக்கிறோம் மாடு விஷயத்துலேயே நமக்கு அலட்சியம் ஜாஸ்தியாக இருக்குது ஸ்ரத்தை வரலை இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அந்த விஷயத்திலே முழுமையான ஈடுபாடு வரலை மாடு புல் வைக்கல் நாம் ஒதுக்குற வஸ்துக்களை சாப்பிட்டு நமக்கு க்ஷீரம் என்கிற ஒரு உத்தமமான வஸ்துவை கொடுக்கறது அது மாதிரி மிஷின் நம்மால தயாரிக்க முடியுமா இந்த பக்கம் வைக்கலை போட்டால் பாலாக வந்து இறங்கிறாப்பில் மிஷின் வந்துடுதா வரல அதை செய்யக்கூடிய சக்தி மாட்டுக்கு தான் உண்டு பசுக்கு தான் அந்த சக்தி உண்டு ஆகையினால எனக்கு பால் இருந்தால் போகிறோம்னு நினைக்காமல் கவஸ்ட பசுக்களும் எனக்கு வேணும் சுத்தமான பசுக்கள் எனக்கு வேணும் அன்னபானேச்சர்வதா எப்பொழுதும் அன்னபானம் நல்ல உணவு ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான தண்ணீர் எனக்கு எப்பொழுதும் கிடைக்கணும் அப்படி நீ செய்யணும் தத்தோமே ஸ்ரீயமாவகா மேலும் எனக்கு ஸ்ரீயமாவகா ஸ்ரீயம்னா இந்த ஐஸ்வர்யங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி வீடு வாகனம் மனைவி குழந்தைகள் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் உலகத்திற்கு புழங்கக்கூடிய பணத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் நல்லோருடைய சேர்க்கையையும் ஆவகா எனக்கு தொடர்ந்து நீ கொடுக்கணும் எப்படிப்பட்டம் ஐஸ்வர்யம் அப்படின்னா லோமசாம் பசுபிஸ் சஹஸ்வா லோமசாம் கஷேத்திர புத்திராதி பகு திரவியவத்தியும் நல்ல பூமி சாரவத்தான பூமி நல்ல குழந்தைகள் நல்ல ஐஸ்வர்யம் இவைகளோடு கூட பசுபிச பசுக்களோடு கூட இவ்வளவு ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடுத்து அதை என்னிடத்திலே ஸ்திரமாக இருக்கும்படி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சாஹா அப்படின்னு அந்த ஆகுதியை நாம் கொடுக்கணும் இது முதல் மந்திரத்தினுடைய அர்த்தம் இரண்டாவது மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்